சுவீ குருக்கல் கரு கந்தரனுபூதி குருக்கல் கண்டரூதி அருணகிரம் மணி கொடுத்து கண்டரனுபூதி நம் குமரா குமரா மருணம் வள்ளி திவனாத்தமரணம் ஜெய ஜெயசுபிரமணியோம் மயூராஜிடம் மகாக்கூடம் மனோகாரதேம் மகச்சித்தேகம் மகிதேவம் மகாவேதாவம் மகாதேவாலும் வஜே லோகாலம் முருகாச்சரணம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா பார்த்த அந்த செய்யுள் பாசுனம் வசத்தியானது மிக சொல்ல முடியாது அதாவது விவரித்து சொல்றதுக்கு தாண்டின விஷயம் அனுபவத்தை அப்போ என்னுடைய அனுபவம் சொல்லக்கூடிய அளவில் இல்லை அதாவது வாக்குக்கும் மனசுக்கும் எல்லாத்தையும் தாண்டினது அதுதான் ஆச்சாரியால் சொன்னது அடியை எடுத்து காமிச்சேன் தச ஸ்லோகிங்கிற லகு பிரகரணத்தில் சொன்னார் கதம் பிரவீமி அந்த அனுபவத்தை எப்படி சொல்லுவேன் அப்படிதான் எவ்வாறு ஒருவருக்கும் இசைவிப்பதுவே அந்த எனக்கும் எடுத்து காட்ட முடியாத உணர்த்தியை அந்த ஞானானந்த அனுபவத்தை வந்து அடைந்த அந்த ஞான அனுபவத்தை அனுபூத்தியை எப்படி வந்து அனுபவத்தால் தான் தெரிய முடிய முடியும் எப்படி சொல்ல முடியும் அதனால முழுகவேளான கந்த உணர்த்திய ஞான அனுபூத்தி நிலையை அவரவர்கள் அனுபவித்து உணரலாம் தெரியும் வார்த்தையால் சொல்ல முடியாது அதுதான் சொன்னார் செவ்வான் உருவில் நிகழ்வேலவன் செவ்வான் ஒருவன் திகழ்வேலவன் என்று ஒவ்வாத உணர்வித்ததுதான் அவ்வார் அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கும் இதைவிப்பதுவேன் சொன்னாரா இந்த இதில் பாருங்கள் அடுத்தது இந்த இன்னைக்குண்டான பாசனம் முப்பத்தி ஒன்று இன்னைக்கு உண்டான பாசனம் முப்பத்தி ஒன்றுல பாழ்வாழ் எனும் பாழ்வார் எனும் இப்படுமா மடுமா மயில் படுமா மாயிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வார் அவை செய்தனதாம் உழவோ வாழ்வாய் இனி மயில் வாகனனே வாழ்வாயினி இமகில் வாகனனே பாழ்வாழ்வெனுமி படுமாயிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாமுலவோ வாழ்வாயின நீ மகில் வாகனனே இந்த இடத்துல அந்த இதிலெல்லாம் சைவ சித்தாந்த சம்பந்தத்தை பார்த்தா திருமுறைகளெல்லாம் பார்த்தா சுந்தரர் அவர் வந்து ஃப்ரெண்டு நண்பர் பரமேஸ்வரனுக்கு அதனால் அப்பப்போ இடித்து பேசுவார் நிறைய இடித்து பேசுவார் நீந்தாஸ்தூரி பண்ணுவார் அது மாதிரி திருநாவுக்கரசர் பண்ணிக்கார் வாகீசமணிவராக இருந்திருக்கார் கைலாசத்தினர் அவர் ஒரு தப் தப்பு நடந்ததுனால் அவர் வந்து இங்கே வந்து வந்தார் சூலை நோய் கொண்டும் அதுக்கப்புறம் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டார் அப்போ ஓலை கொடுத்து சுந்தராக ஆட்கொள்ளப்பட்டார் சூளை கொடுத்து திருவாகீச்சமணிவரான திருநாவுக்கரசர் பண்ணார் பாலை கொடுத்தும் ஞானசம்பந்தர் பண்ணார் காலை கொடுத்து மாணிக்கவாசர் இருந்தார் அவர் வாகீஸ்வரரான திருநாவுக்கரசர் சொல்றார் அப்பர் பெருமான் அவர் ஒரு இதை நிந்தாஸ்தூரி பண்ணுவார் அது அந்த மாதிரி நீ சௌக்கிமாறு சோக்கி மாதிரிக்கா நீயே சௌக்கிமாறு அப்படின்னு சொல்ற அப்பல இருக்கு இது வந்து ஒரு நிந்தாஸ்தூரி மயிலை வாகன வாகனமாக கொண்ட ஹே முருகா நனஸ்கந்தா பாழான இந்த மாயில் விழு அப்படின்னு எனக்கு விதித்திருக்கிறாயே நான் தாழ்வான காரியங்கள் செய்தால் மாயில் இருந்தால் வாஸ்தவன்தான் தமோகுண ரஜோகுணம் சத்துவகுணம் மூணு இருக்குது அகங்காரம் அமுகாரம் இருக்குது இதில் மாட்டிண்டு அதனால் நான் வந்து தாவூத்த இதில் சொன்னால் ஆணவ மரத்தில் இருந்து அதுக்கப்புறம் மாயாமலம் கரும மரம் சேர்ந்துக்கிறது அப்போது நான் வந்து தப்பான காரியங்கள் தாழ்வான காரியங்கள் செய்திருந்தால் இவற்றையெல்லாம் நீ குற்றம் இறந்தால் பொருட்படுத்தலாமா நான் கஷ்டத்தில் துன்பத்தில் அவ அவதிப்படுற போதும் நீ மட்டும் எப்படி சோக்கியமாக இருக்க ஆனந்தமாக இருக்கேன் நான் உன்னுடைய அன்பன் இல்லையா பக்தன் இல்லையா அடியான் இல்லையா என் துன்பம் உன் துன்பம் இல்லையா இப்படி நீ பார்க்கக்கூடாதான்னு சொல்கிறா பழகுதான் பாழ்வாழ் எனும் பாழ்வாழ் எனும் இப்படுமாயிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாமுழவோ வாழ்வாயினி மயில்வாகனே வாழ்வாயினி மயில்வாகன மாயையில் ஆப்படாம் இருப்பதற்கு மாயில் தள்ளியிருக்கார் ஆப்படாமல் இருக்கிறதை பிரார்த்தனை பண்ணி மாடலாம் இந்த அதுக்கு நேர தான் அதை பார்க்கணும் மயில்வாகனே அப்படி முருகனை பார்த்து பாழ்வாழ்வுன்னு சொல்லப்பட்ட இந்த படுமாயில வீழ்வாயின் என்ன இல்லை வந்து சிருஷ்டி பண்ணிக்க படைத்தனிங்க அதை விட தாழ்மையான எனக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படிப்பட்ட தண்டனை ஏற்பதற்கு நான் நான் பண்ண தீவனை என்ன என்ன பார்ப்பேன் இந்த தண்டனையில் எனக்கு ஒரு ஆக்கம் இல்லையே ஒன்று எனக்கு ஒன்றும் இது எனக்கு ஒரு ஒரு உயர்வு ஒன்றும் தெரியலையே பயனில்லாத வாழ்வும் மாய்தர்க்கு ஏதுவான மாய பிரபஞ்சம் அதாவது சாக வண்டி அப்படிப்பட்ட மாயா பிரபஞ்ச படுகொழியாக நான் நடைப்பெறுவது இதனால் நான் உயரவே முடியாதேன் அப்போது நான் கெட்டுப்போனாலும் நீ வாழ்வோம் சோக்கிவார் நல்லா கெட்டுப்போக வச்சு வச்சுட்டேன் சோக்கியவார் நீ சோக்கி வாழ்ந்து வாழ்வாய் நீ நீ சோக்கிவார் அப்படி வருத்தத்தில் சொல்லக்கூடிய வருத்தன் தாரா தொழிந்தால் வாழ்ந்து போதீரே தான் சிவபிரமணான்னு சொன்ன மாதிரி சுந்தரமூர்த்தி நேரம் சிவபிரமணன் நிந்தித்து பாழ்னது எப்படியும் நினைந்தாரை நையவப்பார் இப்படி அப்பர் சுவாமிகள் சொன்னது இப்படி அடியவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அதை தாங்க முடியாமல் தங்கள்ட்ட அவர்கள் மறுபடியும் ஒரு பிரேம பக்தியோடு வந்து ஓடி வந்து ஆறுதல் அடைவதற்காக இறைவன் செய்யக்கூடிய மரக்கருணை அறக்கருணை அப்போது நிழண்ண நிழலுடைய அருமை எங்கே தெரியும் வெயில் தான் தெரியும் கஷ்டப்பட்ட தான் அந்த சுகம் தெரியும் அப்போ இறைவனுடைய இன்னருள் விலாசத்தை பார்க்காம இறைவனுடைய இன்னருள் விலாசத்தை கிடைக்காமல் மாயில் அகப்பட்டு கற்பனையாக இருக்கக்கூடிய நாமரூப பிரபஞ்சத்தையே மதித்து நம்ம வாழ்வது தான் பாழ்வது நீங்கள் பாழ் வாழ்வுங்கிறது இந்த விட்டு போகிறாப்பில் முருகனை பிரார்த்திக்கணும் அதுதான் சொல்லு வாழ்வே மாயும் அப்போ வந்து அதில் இருந்து இந்த மாயில் ஆப்பிட்டு நாமரூப்பு பிரபஞ்சத்தையே மதித்து இது பாழ்வாழும் சொல்லுது அதை விட மாயாக இருக்குது அப்படி பார்க்கலாம் நீங்கள் என்ன இதில் உண்டான விசேஷம் என்னென்னா ஒரு வீட்டில் ஒரு பெருங்காய டப்பா வச்சுருக்கீங்க நல்லா ஒசத்தி பெருங்காயமே வச்சுப்போம் அதை வந்து கழுவி ஆச்சு காலியாகிடுது கழுவி ஆச்சு வேறு ஏதாவது போடணும்னு வச்சுருக்கீங்க ஒரு பத்து தடவை சோப்பு போட்டு நல்லா எல்லாம் அந்த விம் எல்லாம் போட்டு நல்லா ப்ரஷ்ஷெல்லாம் போட்டு தேய்ச்சி எல்லாம் அந்த பெருங்காய் வாசனை இருக்குமோ இல்லையா வாசனை போகாது அப்படியும் வாசனாமல் இதான் அடியான்னு அடிக்கடி சொல்றது நான் வந்து பாகவதம் சிவபுராணம் அங்கே இதெல்லாம் சொல்ல போது இதுதான் சொல்றது நமக்கு வாசன விசேஷம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு வாசனாவசேஷம்னு அன்னியாது இப்போ வந்து இது மார்கோ சோப்பு சேண்டல் அதெல்லாம் இல்லை நமக்கு பல பல பிறப்பாக வரக்கூடிய மனசுல சேர்த்து வச்சிருக்கிற அழுக்குகள் பிடி பிடிப்பு பிடித்தது பிடிக்காது வேணும் வேண்டாது இப்படியும் பலவிதமான குணங்கள் சம்பந்தந்தால் ஏற்பட்ட ஒரு தமோ குண ரஜோ குணத்தால் ஏற்பட்ட காமக்ரோத லோபமும் மதமாக சரியாதால் ஏற்பட்ட ஒரு வாசனைகள் அது திடீர்னு தள்ளு ராத்திரி வந்து சொப்பனை பார்க்குறவோ இப்போ தெரியலாம் சம்பந்தமில்லாத தெரியும் இப்போ அதுதான் அந்த வாசனை அவசேஷங்கள் இப்படியும் அதுக்கு என்ன பண்ண வழி இடையராத சிந்தை தியானம் அந்த ஞானம் இருக்கிற போதும் ஞானஸ்கந்தன் அதை வேண்டி நம்ம கேட்கணும் அதுதான் இந்த பாட்டை காமிக்கிறார் அப்போ நீ அனுகிரகம் பண்ணணும் அது என்னன்னா நான் இது வரைக்கும் பண்ண தப்பு இருக்கு இல்லையா அப்போ அந்த த தவறு எல்லாத்தையும் அதை மன்னித்து அனுகிரகம் பண்ண வேண்டும் அதுதான் சுவாமி நான் மட்டும் கேவல திசையில் அதாவது சிருஷ்டிக்கு ஆரம்பத்துக்கு முன்னால் அஜானத்தில் இருட்டில் துன்பத்தில் மயங்கி கிடந்தேன் அதாவது இதாக இருந்தேன் வெறும் அணு பிரமாணமாக கொஞ்சம் ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக தேவரே இந்த பிரபஞ்சத்தை எனக்காக இந்த தனு சரீரம் கரணம் இந்திரியங்கள் மாயா மலத்தையும் கொடுத்து இந்த இதில் பிரபஞ்சத்தில் ஊட்டியிருக்கு அப்போது அப்படி கொடுத்தவங்க உங்களையும் நினச்சி நினச்சி நிகழ்ந்து நிகழ்ந்து எல்லாம் இருக்கிற போதும் எல்லாத்தையும் உதவி தழுட்டு வர போதும் இந்த வாசனா மலம் நிறைய இருக்கிற இப்போதான் சொன்னேன் இல்லையா அந்த காமக்ரோதோபரமாக சிறியங்கள் மற்ற விஷயங்கள்லாம் பிடிச்சிரு பிடிங்களெலாம் அந்த மரம் தாக்காமல் நீங்கள் அனுகூரம் பண்ணும் ஆனால் பாழ்வாழ்வில் கொஞ்சம் காலம் இருந்துட்டு அழிவது உலக வாழ்வில் சிறது காலம் இருந்து தொலைப்பது போல் இருக்குது ஆண்டவன் வந்து நம்ம மாயையில் அழுத்தி வச்சுருக்கான் ஏன்னா இதனால் ஆணவத்தை தொலைக்க வேண்டும் ஆணவத்தை தொலைக்கணும் ஸ்கந்தம் தொலைக்கணும் சுதந்திரமாக இந்த உலகத்துலேருந்து கடை தேர்வான்னு சொன்ன சொன்னா அதனால் பெருமான் என்ன பண்ணுறார் இந்த நிலையிலே நான் இருக்கிற போதும் தப்புகள்லாம் பண்ணுறேன் அபச்சாரம் பண்ணுங்க இதே வரையை மன்னிக்கணும் அதுதான் சொல்ல வருது அதனால அப்போது கஷ்டப்படுற போது துன்பம் இருக்கிற போதும் அந்த துன்பத்தில் ஆண்டவன்ட்டை பார்த்து சொல்கிறது நீங்க சௌக்கியமாக இரு சௌக்கியமாக நீங்கள் சௌக்கியமாக அப்படின்னு சொல்கிறது இதுதான் அந்த டோன் அந்த இது இருக்கு இல்லையா குரல் டோன் இருக்கு இல்லையா தோரண அந்த தோரண தான் அது காண்பிக்கப்படுது அப்படி இந்த பதினொன்று முப்பத்தி ஒன்றாவது சுய உள்ள காமிக்கிறார் மயில் வாகன நீ மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானே பாழ் வாழ்வு எனும் இந்த பாழ் படுவதற்காக பா கெட்டே போராப்படுகக்கக்கூடிய இந்த சொல்லப்பட்ட இந்த படு மாயில் இது மாயை இந்த பெரிய மாயாகிய படுகொழியில் வீழ்வா என கடை அப்படி வீழ்வாயின்னா என்ன தள்ளி விட்டல அப்போ என்ன விதித்து நீ அடியன் தலையில் ஏறி வச்சுட்டு தள்ளி விட்டிடல அதனால் தாழ்வானவை இதற்கு காரணமான இழிவான செய்கள் செய்தன உழவோ அடியன் முன்னால் செய்தால் பாப்ப பாப்பங்கள்லாம் இருக்கா தப்புதாக இருக்கான் அபச்சாரம் இருக்கா நீயே சௌரிய நீயே வாழ்வீராக நீயே வாழ்வீராக இதுதான் கொஞ்சம் இதாக சொல்கிறது ஒரு நிந்தாஸ்துரியாக வருத்தப்பட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம் நீயே சௌரிய மயில் வாகன கடவுளே அந்த மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம் சொன்னேன் இதை தான் பாழ்படப்படுவதற்காக இந்த லோக வாழ்வுன்னு இந்த மாயை படுக்கொழில் என்னை தள்ளிவிட்டு விதி செய்து அனுப்பிச்சிட் அடியேன் போன ஜென்மாவில் செய்த குற்றங்கள் ஏதாவது இருக்குமா அப்படின் தான் இருக்கட்டும் நீங்கள் மன்னிக்கக்கூடாதா நீங்களே சோக்கியமாக இருங்க நீங்களே வாழ்வீரா அப்படி சொல்கிறார் இது எதிர்மறையாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது உலக வாழ்வுங்கிறது நிலையில்லாதது தோன்றி மறையக்கூடியது வாழ்வாது மாயம் இது மண்ணாவது தின்னம் இது சொல்கிறார் சுந்தராக சொல்கிறார் மாய என்பது மாயனுடைய காரியமாக தனு கரண புவன போகங்களை குறிக்கும் அதாவது சரீரத்தை கொடுத்துருக்கு இந்திரியங்கள் கொடுத்துருக்கு மனசை கொடுத்துருக்கு இந்த உலக போகங்களை காமிக்கிடுது இப்படி மாயாப்பாடு கோழியில் வளர மாதிரி என்ன என்னை விதைத்திருக்கிறீர்கள் நான் என்ன பழுது என்ன தப்பு பண்ணேன்னா இறைவன் வந்து அப்படி பண்ணு தப்பு பண்ண மன்னிக்கக்கூடாதா இறைவன் ஒவ்வொரு ஆத்மாவையும் போன ஜென்மால பண்ண நல்வினை தீவினை பாப புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நியாயத்தீர்ப்பு சொல்லி அப்படி வினை பயன்களை அனுபவிக்கிற மாதிரி பிறக்க வைக்கிறோம் நாம் வந்து அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் காரணம் நம்ம பண்ண நாம செய்த அந்த புண்ணிய பாப்பங்கள் தான் இறைவன் காரணம் இல்லை அதுதான் விஷயம் இவரலும் இகலும் இன்றி எவருக்கும் ஓர் பெி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனையாம் வெறுத்தல் குற்றம் சிறந்த நோ தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கதென்றார் கந்த புராணம் சொல்கிறது அதனால் அம்மா இருக்கா ஆகாரம் வந்து குழந்தைக்கு நல்லா ஆகாரம் கொடுக்கணும் ஆனால் பத்தி ஆறு ஆகாரம் கொடுக்குறேன் உப்பு இல்லாத கஞ்சி கொடுக்குறேன் ஏதோ அவளுக்கு வந்து ஒரு இது ஜாதி நோய் அதனால் அந்த குழந்த வந்து சரியான ஒரு நிலைக்கு வரணும் இப்போ வந்து ஏற்கனவே நிறையா கழிஞ்சிட்டுருக்குன்னு வச்சுப்போம் டயரியெல்லாம் கழிஞ்சுட்டு இருக்குன்னா இப்போ அதுக்கு வந்து எண்ணெய் பதார்த்தம் மற்றதெல்லாம் அதுக்கு முடிகிற வரைக்கும் மருந்து கொடுத்துட்டும் அதுக்கு வந்து அந்த தயிர் சாதமாக கொடுப்பார்கள் அப்படி பண்ணுவார்கள் அப்படியும் அது தா அம்மாவுடைய கருணை வந்து வஸ்தூவில் இல்லை அதை வந்து சரி பண்ணி ஆரோக்கியமான நிலையை கொண்டு வருது அப்படி தான் நம்ம செஞ்ச பாப புண்ணியங்களுக்கு இந்த சுகதுக்கங்கள் போட்டிருக்கோம் மாயே ஒரு படுகொழிதான் அதில் வீழ்வாயினா அம்மா வீழ்த்தியாருள் அதுக்கப்புறம் அனுகிரகம் பண்ணுறார் ஆனால் ஸ்கந்தன் பண்றன் ஆனால் தாழ்வானவை செய்தன தாமழுவோம் இந்த பிறவியில் அடியன் வந்து அனுபூதி அடைவதற்காக முயற்சி பண்ணணும் ஆனால் அதுக்கு முன்னால் மாய உள் வாழ்வில் உழந்தேனே ஆமாம் அவருடைய முந்தா அதாவது பூர்வ சரித்திரத்தில் அவர் தப்பான வழிக்கு போயிட்டார் அர்த்தம் அப்படி உழல்வதற்காக ஏதோ நான் போன பிறவியில பண்ண ஏதோ ஒரு குற்றங்கள் இருக்கணும் அப்படி செய்த குற்றங்கள் என்ன சொல்லுங்களேன் அப்படிங்கிறார் வாழ்வாயின் நீ நல்லாரு அப்படின்னு சொல்லதிறையா அந்த டோன் அதுதான் அங்க துனிக்கிறது அதுதான் வந்து ஒரு இதை காமிக்கிறது ஒரு நிந்தையை காமிக்கிறது நிந்தாஸ்துதிய ஜ ஜீவர்களுக்கு ஆன்மாக்களுக்கு அனுகிரகம் பண்ணுற அனுகிரகம் பண்ணுறதுக்கோசம் நீங்கள் தேவரீர் வாழ்வாக வாழ்வாயினி ஆன்மாக்களுக்கு அருள் செய்யும் பொருட்டும் தேவரீர் வாழ்வார் அரு சௌக்கியமாக இல்லைன்னா முருகா உன் அடிமை நான் என்ன மாயப்படுக்கூடிய தள்ளிட்டீங்களே நியாயமாக எனக்கு ஒன்றை விட்டு யார் வந்து சரண்யன் இருக்கார் யார் இல்லை என்னை ஆட்கொள்ள போவர் உன்னை தவறு யார் இருக்கார் யார் இல்லை நம்பி அவன் இப்படி பண்ணிட்டலை இனி நான் நான் என்ன செய்வேன் நீயே நன்றாக வாழ்ந்து போகும் அப்படி நிந்தாஸ்தூரியாக சொல்றார் நம்ம நம்ம அருணகிரியார் அப்போது காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரேன் சுந்தரன் மனத்தால் வாடி அடியார் இருந்தால் வாழ்ந்து போதீரேன் சொல்றான் அந்த மயில் வாகனன்னு சொல்கிறார் அவர் வந்து சூரன் பத்மன் ரெண்டு பேராக இருந்தார்கள் அதை ரெண்டு பேர் ஒத்தராக பிறந்தது எங்கள் இந்த பூமியில் அவர்களுக்கு கிடைத்த ஒரு தபஸினுடைய பலன் என்னன்னா ஆயிரத்தி எட்டு அண்டம் நூறு எட்டு நூற்றி எட்டு யுகங்கள் இவர்கள் வந்து அரசாட்சி கிடைச்சினி அப்போது எல்லாரையும் தேவர்களையும் முனிவர்களையும் எல்லாரையும் பாடாகப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொடுமை புரிந்தான் யார் அந்த சூரபத்மம் அவனுக்கு என்ன பண்ணார் கடைசியில் விஸ்வரூபதரிசனம் கொடுத்து விஸ்வரூபதர்சனம் கொடுத்து அவனை வந்து மாமரமாக போகிறபோது அவனை வந்து வேல் பார்த்து அவனை முடித்து அதுக்கப்புறம் மயிலாகவும் சேவலாகவும் வரபோதும் அவர்களை வந்து அனுகிரக காட்சி கொடுத்து அவர்களை சாந்தப்படுத்தி ஒத்தனை தன்னுடைய வாகனமாக கொண்டு ஒத்தனை தன்னுடைய கொடியில் வச்சுட்டேன் அப்போ நீ அனுகிரகம் பண்ணியா இல்லையா அப்போ அதை விடவ நான் அந்த சூரபத்மனை விடவா நான் கொடியன் அவன் வந்து தேவரெல்லாம் பிடிச்சி நீ வந்து கருவாடு கருவாடை பண்ணிக்கொண்டு வர சொன்னான் மீன் பிடிக்கணும் வர சொன்னான் பலவிதத்தில் கஷ்டப்படுத்தினான் சூரிய சந்திரனுடைய நிலையை மாற்றினான் வேறு ஒரு அண்டத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா கூட்டம் வந்து இந்த வீரமாகின்ற புறத்தை மறுபடியும் சிருஷ்டி பண்ண சொன்னான் இப்படியெல்லாம் பண்ணேன் அவனோடவன் அவன் கொடியேன் அப்படி இருந்தால் அவன் வந்து கருணாமூர்த்தின் இருக்கேன் அவ்வியாஜ கருணாமூர்த்தினு இப்போ காரணம் இல்லாமல் கருணா காமிக்கக்கூடியவன் எனக்கு அவனுக்கு பண்ணேன் அவனுக்கு விஸ்வரூபத்தை காட்டேன் எனக்கு வந்து விஸ்வரூபம் என்னாப்பா இந்த அர்ச்சனை இல்லட்டா கருணையா அருள அருள் புரிந்து அந்த கருணை கடல்னு சொல்ல எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணக்கூடாதா இந்த மாயா வாழ்விலிருந்து என்னை விடுவிக்க கூடாதா என்னுடைய கஷ்டம் உன்னுடைய கஷ்டம் இல்லையா ஆமா பரமாத்மா உனக்கு கஷ்டம் சுகங்கிறது இல்லை அப்படின்னு வச்சுட்டா இருந்தாலும் ரூப தரித்திரம் நீ வந்திருக்க நீ வந்து பகவான் அடியன் வந்து அடியார் அடியன் அப்போ அடியன் பக்தன் உன்னுடைய அன்பன் என்னுடைய கஷ்டத்தை தீர்க்க வேண்டியது உன்னுடைய கடமை இல்லையா உன்னுடைய அனுகிரகம் இல்லையா அப்படின்னு அருக கருணை கடலா இருக்கக்கூடிய அனுகிரகம் பண்ணக்கூடாதான்னு அப்படி பிரார்த்தனை பண்ற குறிப்பு இதுல இருக்கு அப்படி மகில்வாகனா அடியன் ஏதோ குறை செய்தேன் பாப்பம் பண்ணேன் ஏதோ தவறு பண்ணேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதனால் என்னை பாழ் வாழ்வில் தள்ளி விட்டீங்க அதனாலும் சரி நான் வாழ் நீ வாழ்க அப்படின்னு நானும் சொல்கிறேன் ஆனால் வாழ்கன்னு நையன் இந்த வைஷ்ணவர் சொல்கிற மாதிரி நான் வந்து ஸ்தோத்திரம் செய்வேன் உனக்கு மங்களாசாதனம் பண்ணுவேன் அப்படிங்கிற அப்புறம் தான் இந்த பகுதியை பார்க்கணும் இதை வந்து ஒரு பக்கம் ஞானா ஆனந்த அனுபவம் ஆத்மானந்த அனுபவத்தை நான் எப்படி சொல்வேன்னு சொல்கிறேன் அப்போ என்னை நீ அப்படியே விழுங்கி யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நின்ற தற்பரமேனு அப்படி ஒரு பக்கம் சொல்றார் இன்னொரு பக்கம் வாழ்வாய் நீ வெயில் அந்த பிரேம பக்தனுக்கு பகவான் அனுகிரகம் பண்றார் அவருடைய நிலையும் அப்படி அவரை விட்டு வேற ஒண்ணும் போடுற என்ன சொன்னாலும் செய்தாலும் முருகனை பத்தியே அவர் தான் அப்படியே அதை தாண்டி ஒண்ணும் போகுது அதனால இந்த வாழ்வாழ் வாழ்வே பாழ்வாழ்வு இன்னும் அதோட மாயை மாயை மாயும் அதனால இறைவனுடைய இன்னருள் விலாசம் கிடைக்காதனால மாயையில் அகப்பட்டுண்டே கற்பனையாக இருக்கக்கூடிய நாமரூப பிரபஞ்சத்தையே மதித்து இருக்கக்கூடிய வாழ்வு அதுவே பாழ்வாழ்வு அதை விட மா அந்த அறியாமை தன்னை விட்டு போக வேண்டும்னு முருகனை பிரார்த்தனை பண்ணுறா போல இருக்கிறது இந்த மாயில் அகப்படாமல் இருக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணுறது இந்த செயலினுடைய தாற்பயம் அதனால் நீ வாழ்கன்னு இது மங்களா சாசனம் பண்ணுறா நீ வேறு ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லி முடிப்போம் ஞானஸ்கந்தா வும்முருகனு கரோரா